வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையில இருந்து அடுக்கலாம் ஒரு டம்ள தண்ணில கலந்து நல்லா கொதிக்க விடுவோம் அதை ஆற வச்சு அதுல ரெண்டு தேக்கரண்டி எலுமிச்சம் சாறு கலந்து சிறிது பாறை உப்பு ராக் சால்ட் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது இருவேளை தினம் பருகி வந்தால் பசியின்மை நீங்கிவிடும் இது பசியை தூண்டக்கூடியது சோர்வை கூடியது, ஆரோக்கியத்தை அழிக்க வல்லது என்ன நீயிற்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்